இந்த நிகழ்ச்சியில் வரும் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தால் மாபெரும் கதாபாத்திரத்தில் நடித்து தமிழ் சினிமாவே புரட்டி போட்டிருக்கிறார் என்று கோபிநாத்தே கூற மாட்டார் என்ற காரணத்தினால் பல நாட்கள் பல மாதங்கள் கழித்து மறுபடியும் உங்களுக்காக குட்டி புலி அப்படின்ற ஒரு படம் கொடுத்த தைரியத்தினால பேச வந்திருக்கிறோட நீங்க ஜூன் வரை என்னடா குட்டி புள்ளி உனக்கு என்ன தைரியத்தை ஒரு பெரிய அந்த படம் தான் வந்து ஒரு மிகப்பெரும் எடுத்தவங்களே வந்து சொன்னதுக்கு அதை பத்தி பேசுறதுக்கும் படம் ஓடுறதுக்கும் சுத்தமா சம்பந்தம் இல்லை ஒரு உலக நியதியை பண்ணதுதான் இப்ப நம்ம பண்ண போர்ட் எதிர்பயிருப்போம் என்ன சேட்டை படத்தை பத்தி நம்ம நிறையா பேசி உடல் உபாதை மன உபாதை பல உபாதைகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்றால் டிவி இந்த படத்தோட ரைட் வாங்கியிருக்காங்களோ அவங்ககிட்ட காலையில் கையில வந்து ஏதாவது ஒரு பண்டிகை அன்னைக்கு தயவு செய்து போட்டுறாதிங்க போட்டீங்கன்னா பலகாரெல்லாம் ஆல்ரெடி சாப்பிட்டு இந்த படத்தை பார்த்தா என்னிங் குமார் போத்ஷன் இன்னைக்கு அவங்க கூட நாங்களா லூஸ் ஐட்டமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பேர் முருகனு மூக்க பிடிக்கிற மாதிரி எனக்கு எனக்கும் இந்த முதல் முதல் குடும்பத்தோடு அளவுக்கு ஒரு படமா பிலிம் ஃபெஸ்டிவல்லே 4 பேர் கேள்வி கேட்டாங்க அதேபோல ஜப்பானுக்கு போச்சின்னுங்கள இல்ல போகறதுக்கு சான்ஸ் இருந்து இப்ப என்ன பண்றதால இங்க கூடுதோ இல்லையோ பிலிம் ஃபெஸ்டிவல் மூணுத்துல காம் வந்து வந்துறாங்க படம் கூட பரவாயில்லை படம் ரிலீஸ் ஆன டைம்ல வந்து ஜெயம் ரவி யாரோ வந்து ட்வீட் பண்ணிருக்காங்க ஜெயம் ரவி ஜெயம் ரவி பகவான் கரெக்டல்ல நீங்க பண்ண перஃபார்மன்ஸ்க்கு கண்டிப்பா உங்களுக்கு ஆஸ்கர் க அவார்ட் கிடைக்கும் அப்படினு அது வந்து பண்ணதோடு பரவாயில்லை அது அவர் ரீட்வீட் வர படுது என்னடா இது என்னக்கிடி ஏண்டி ஜெயம் ரவி வந்து ஆஸ்கர் அவார்ட் பகவான் перஃபார்மன்ஸ்க்கு அப்படினா வந்து மெர்லன் பிராண்டோ அப்படின ஃபாரின் நடிகர் இருக்கார்ல அவர்க்கெல்லாம் என்ன அவார்ட் கொடுக்கு அவர்க்கே மேக்ஸ்பெஸ் அவார்ட் குடுத்தலாம் டேவிட் டேவிட் இன்ன அப்படினா பழைய ஆனந்த்ராஜ் படத்துல வந்து அவர் பேர் வரும் டேவிட் அங்கிள் ஒரு குழந்தை ஓடி வரான் அந்த டேவிட் ஏ நமக்கு பிடிக்கும் அப்படின்ற அளவுக்கு இது ஜீவாவும் விக்ரமனும் நடிச்சிருக்காங்க நான் அவங்களுக்குத் தெரியுமான்னு தெரியல டேவிட் டிவிடில கூட நீங்க வாங்க முடியாது ஏனா அந்த கடயிலுமே கிடைக்காது எப்படி இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் வந்து பெரிய ஹீரோ படத்துக்கெல்லாம் எல்லாரையும் குடுத்துட்டு நல்ல படத்துக்காய் ஐயோ எதுமே கொடுக்கவே இல்லன்னு திடி நயா வந்த மாதிரி ஸ்பெஷல் ஜுரி அவார்ட் கொடுப்பாங்களோ அதே மாதிரி வந்து நம்மல சில பேர் வந்து முக்கியமா we have to mention in the category of this list special mention for internationally going this year யாருமே எதிர்பார்க்காத ஒரு கம் பேக் தமிழ்நாடே வந்து இவர் வரணும் வரணும்னு சொல்லிட்டு ஏங்கி தவிச்சு கோடி பேர் ஒருத்தர் எனக்கு <laughs> பெருமல் இருபா போற அளவுக்கு ஒரு கிளைமே வச்சு படத்தில் ஒரே ஒருத்தருக்கு படத்தோட டேரக்டரோட விளம்பரத்தில் நடிக்கிறதுக்கு ஆசை ஏப்டின்ன்றதே இது மூலையமா வெளிய உலகத்துக்கு தெரிவு வைக்கிறதுக்கு இந்த படம் யூஸ் ஆயிருக்குது அதுக்கு அப்புறம் இன்னொரு பாட்டு என்ன அப்படினா வந்து विशाल நடிச்சு विशाल நடிச்ச அப்படி�றீங்களா சே அத நடிச்சதா வெந்ததா அப்படினு சொல்லிட்டு ஜெயா டிவில போடும்போது கூட ஐ மாத்தற வரைதா போறா அப்படினு சொல்லக்கூடிய அளவுக்கு சமறு ஜாக்கி சன் சித்தி பையன் ம</tr> இருக்கற நகுல் நடிச்ச நான் ராஜாவார போடு ஆடு ஆடு ரெண்டு பாட்டு ஒன்னு ராஜா ராஜா ராஜான்ன செம ஃபேமஸ் பாட்டு இந்த படத்துலயே அத சம ஃபேமஸ் நாலு பேருக்கு தெரியும் சோ அது இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த படத்துல களாய் போன் களாய் போன் ஒரு பாட்டு இருக்குது இந்த பாட்டை அடிக்கடி டிவில போடுறாங்க இது ஃபுல்லா ஓகாந்து கேட்டிங்க வாட்டி அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து நெஞ்சு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜுராசிக் பார்க்கல குழந்தை ஜுராசிக் ஆகும் ஆகும் நல்லா இருக்கும் எதிர்பார்ப்பு தூண்டி ஒழுங்காட்டினா போய் வருஷம் எஸ் சேகரோ இல்ல பாண்டியனோ ஹீரோ நடிச்சு ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படத்தை ரீரிலீஸ் பண்ணிருக்காங்களோ டவுட் வர அளவுக்கு மொத்த படத்திலேயே நல்லாயிருக்கும் இந்த நாளை இயக்குநர் நேரத்தை அதுக்கப்புறம் நாளைக்கு வர இயக்குனர் பண்ணுறாங்களே ஒரு அழகு நிமிஷம் பார்த்து பண்ணுக்கு சில்ல ஒரு சந்திப்பு விமல் ஊட்டி கான்வெண்டோட இங்கிலீஷ் ஸ்டூடெண்டா நடிச்சு சைக்கிள் ஓவியா பின்னாடி போற காட்சியை பார்த்து டிவியில இருக்க நேர்களுக்கு ஆனந்த்ராஜ் பொன்னம்பலம் அதுக்கு அப்புறம் வந்து உமேஷ் यादव இவங்க மூணு பேர் மூஞ்சை mix பண்ணா இந்த கௌரோவ் படத்தோட ஹீரோ மூஞ்சே வரோம் சோ முழி பயணம் ஐயோ பயணம் த ஞாவ பத்தவே கூடாது ஏனா ஒவ்வொரு சீட்ல இருக்குறவங்களும் ஒரு கருத்து சொல்லနေர்ப்பாங்க இந்தியானா என்ன தெரியுமா நடிக்கறனா யார் தெரியுமா அப்படின்ற மாதிரி பல மோரல் சயின்ஸ் கிளாஸ் எல்லாம் ஒரே படத்துல எடுத்தனால அது புஸ் ஆனதுக்கு அப்புறம் முழி அபி நான் படத்தலாம் எடுத்து ஒரு டைரக்டரோட படம் ஆச்சேன்னு கௌரோவ் படத்துல போய் தியேட்டர்ல உட்காந்தா வரிவே வரிவே வரிவே அரிய தலையிலே குட்டி குட்டி குட்டி குட்டி குட்டி அப்படியே நம்ம தெரிஞ்சு ஓடுவா சார் தரங்க சார் தியேட்டர் தரங்க சார்லாம் அळுமோது கௌரோவ் தமிழல பாக்கறதுக்கு தெலுங்கு படம் மாதிரியும் தெலுங்குல பாக்கறதுக்கு இந்தி படம் மாதிரியும் இருந்த காரணத்தால ấy rejected அதே போ அந்த பையன் படம் தான் உலகத்திலே இந்த மாதிரி எனக்கும்ிட்டாயிரோம் ஒரு படத்துக்கு சுத்திரி வரலா அந்த படம் தான் இந்த நகைச்சுவை போயிட்டு இருக்கு போும்ஞ்ச மாட்டி வச்சு வேற யாரும் நிகழ்ச்சி ய்யோ அது ஒரு சம காமிதான் மொழி புதுங்கி பாக்கிறேன் போல என்ன ஒன்பது பண்ண மாட்டிக் ஒன்பது குரு